பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வசா எங்கள தயவ நிறம் சுவாமி சேசுவே எமது அபய குரலோடைய கேட்டறலும் நன்றாக கேட்டறலும் என வேண்டினோம் ஏனெனில் அவர்தான் நமது மீட்பர் நமக்காக தமது பிதாவிடம் இடைவிடாது பறந்து பேசுகிறவர் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அவைகளை எனது நாமத்தினால பிதாவினிடம் கேளுங்கள் அவைகளை பிதா உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார் என்று உரைத்தவர் தமது அன்புள்ள இச்சகர் ஆதலின் நாம் அவருடன் ஒன்றித்து நம்பிக்கையுடன் திரியேக தேவரிடம் நமது வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம் நம் தாயாம் சத்திய திருசபையையும் பரிசுத்திருத்துவத்தின் முதலாளாகிய பிதாவை நோக்கி பின்வருமாறு ஜபிக்க நம்மை தூண்டுகிறது பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தைது செய்து இரட்சியும் சுவாமி பரலோகத்தில் தேவ தூதர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்து துதிக்கும் ஏக சர்வேசனை தான் பிதாவை தகப்பனை அப்பா என்று அன்புடன் அழைக்கிறோம் ஆ அச்சொற்களில்தான் எவ்வளவு அன்பு கனிவு இனிமையடங்கியுள்ளது ஆம் கடவுள்தான் அன்பு அன்பை கடவுள் இவ்வடிவு இவ்வடிவுடைய இத்தத்துவத்தை மனதில் இருத்தித்தான் நாம் கடவுளை பிதாவே என்று அழைக்கிறோம் ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையை அன்புடன் பேணி வளர்க்கிறார் ஒரு பிள்ளை தவிரலைக்கும் போது தகப்பன் அதனை கணிந்து கொள்வதும் அன்பினாலே தான் தந்தையின் உள்ளத்தில் அப்பெருகியோடும் அவ்வன்பை அகற்றிவிடின் மகன் கண்களுக்கு தந்தை ஒரு அரக்கணை போன்று தோற்றமளிப்பான் மண்ணோடு மண்ணாய் மக்கி மறைந்து போகும் கேவலம் அற்ப புழுவிற்கு சமமான நீச பாவிகளாகிய நாமும் திரியக தேவனை எங்கள் தந்தையே எங்கள் பிதாவை என அழைக்கும்படி விரும்புகிறார் நமது ஆண்டவர் பரலோக பரலோக மந்திரத்திலும் இதையே நமக்கு படிப்புகிறார் சர்வேஸ்வரன் அன்பு என்னும் பாச கயிற்றால் இவ்வுலக மக்கள் அனைவரையும் இருக கட்டி தம் மட்டில் இழுக்கிறார் இத்தெய்வீக அன்பில் அவரது பெரிய மக்களாக வளர்ந்து வரும் நாம் இவ்வுண்மையை சரிவர உணரும் போது அன்பிற்கு பிரதி அன்பு காட்டாமல் இருக்க முடியுமோ தன் தந்தையின் நேசத்தை உணராமல் இருக்கும் மகனை போன்று நாமும் நமது பரலோக தந்தை நம்மீது கொண்டிருக்கும் அன் அணைகணந்த நேசத்தை சரிவர உணராதிருக்கிறோம் நேசத்துக்கு நேசம் காட்டாது நம் இருதயம் உலக பொருட்களின் நேசத்தாலும் பாவத்தாலும் வறண்டு கல்லிலும் கடினமாக இருகிவிட்டது ஆனால் அதன் காரணமாக காரணமில்லை இனியாவது செய்வோம் என்று கலங்காது திட அன்பர்களின் இருதயங்களில் தேவ அக்கினியை மூட்டும் தேவ ஆவையை வேண்டுவோம் தூக்கம் தூக்கமும் சோர்வும் நிறைந்து துன்புறும் நமது நெஞ்சங்கள் நெஞ்சங்களில் இத்தேவ சிநேகத்தின் விதையை அவர் ஊற்றுவார் தகப்பன் எங்கோ அங்கதான் பிள்ளையும் தந்தையின் இல்லம் மகனின் இல்லமும் மாம் இவ்வுலகில் நாம் எல்லோரும் வழி போக்கர் இவ்வுலகம் நிலையானதல்ல நம் பரலோகா பிதா வாசம் செய்யும் மோட்ச நமக்கு நிலையான வீடு அவ்வீட்டை நோக்கியே ஒவ்வொரு நாளும் நாம் விரைந்து செல்கிறோம் தந்த் தந்தையின் இல்லத்தை வெறுக்கும் தருதலை பிள்ளைகள் பிள்ளை தகப்பனையும் வெறுக்கிறான் நம்மை படைத்து கருணையுடன் காத்து நடத்தி வரும் கடவுளின் இல்லமே நமது நிலையுள்ள இல்லமானதால் அவ்விடம் செல்ல விரும்பாதவன் கடவுளையும் அடைய விரும்புவதில்லை என்றோ இவ்வுலக வாழ்வில் பிரமாணிக்குமாய் நடக்கும் தமது மக்களுக்கு மோட்சத்தில் எல்லையில்லா இன்பமும் சந்தோஷமும் சமாதானமும் அளித்து பொன்முகுடம் சூட்டி மகிழ்விக்கு ஆவலோடு காத்திருக்கிறார் நமது பரலோக பிதா இம்முடிவிழா இன்பத்தை சுகித்து அனுபவிக்க நம்மை சர்வேஸ்வரன் உண்டாக்கினார் வான்வீடு அடைவதே நமது வாழ்க்கையின் ஏக குறிக்கோள் இங்கு ஒரு கேள்வி எழலாம் சர்வேஸ்வரன் மோட்சத்தில் மட்டும்தான் இருக்கிறார் அவர்தான் எங்கும் நிறைந்திருக்கிறாரே ஆதலால் நாம் ஏன் மோட்சத்திற்கு போக ஆசிக்க வேண்டும் உண்மைதான் சர்வேஸ்வரன் எங்கும் வியாபித்திருக்கிறார் பரலோகத்திலும் பூலோகத்திலும் நரகத்திலும் இருளில் ஒளியிலும் எங்கும் இருக்கிறார் அவர் இல்லாத இடமே இல்லை தங்கு தடையின்றி சூரிய வெளிச்சம் கண்ணாடியினுள் நுழைவது போல நம் வாழ்க்கையின் வாழ்க்கையிலும் சர்வேஸ்வரன் நம்முடனே சேர்ந்து ஜீவிக்கிறார் ஏன் நம் உள்ளத்திலேயே வாசம் செய்கிறார் இவ்விதமே கடவுள் எங்கும் வியாபத்திருக்க ஏன் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை என்று ஜபிக்க வேண்டும் காரணம் நித்திய ஜீவியமடைந்து சர்வேஸ்வரனை முகம் முகமாய் தரிசித்து சதாகாலமும் சந்தோஷமாக ஜீவிப்பதற்கு நம்மில் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு அவர் ஒரு தனியிடம் தயாரித்திருப்பது மோட்சத்திலேதான் நமது துன்ப துரிதங்களை அகற்றி வாழ்வின் இறுதியில் மோச்சானந்தத்தை அவர் நமக்கு அரு அருளுவார் ஆதலால் முதன் முதலாக சர்வேசுடைய ராஜ்ஜியத்தை தேடுங்கள் என்று ஆண்டவரின் அன்பு அழைப்புக்கு செவி சாய்ப்போம் மோட்சம் போய் சேர்வதில் தான் நமது ரட்சியினையும் அடங்கியிருக்கின்றது எங்களை தயவு செய்து ரசியும் சுவாமி என்று பலமுறை சொல்லும் போது பரலோகத்தை அடைய நமத்திற்கும் தீரா ஆவலை வெளிவிடுகிறோம் என்பதில் சந்தேகமில்லை பரலோக ராஜ்யம் தனிப்பட்ட ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமல்ல உலக மாந்தர் அனைவருக்குமே சொந்தம் என்பதை குறித்து என்னை ரெட்சியும் என்று சொல்லாது எங்களை ரெட்சியும் அதாவது எங்கள் எல்லோரையும் காப்பாற்றும் என்று வேண்டுகிறோம் ஓ பரலோகப் பிதாவை எங்கள் நேச தகப்பனை உம்மை நோக்கி எமது கண்களை உயர்த்தும் இவ்வேளையில் எங்களுடைய ஆத்தம கண்களை திறந்தருளும் அனந்த அக்களிப்பிலும் ஆசாபாசங்களிலும் எங்கள் கவனத்தை செலுத்தாது வரவிருக்கும் நித்திய ஜீவியத்தில் எங்கள் முழு கவனத்தையும் செலுத்த கிருபை புரிந்தரலும் உமது கற்பனைகளிலிருந்து ஒருபோதும் பிறளாது உத்தம கத்தோலிக்கராக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தரலும் உண்மை அறியாது அந்ஞான இருளில் ஜீவிக்கும் மக்களை எங்கள் போதனையாலும் சாதனையாலும் வசீகரித்து அவர்களும் எங்களோடு மோட்ச சம்பாவனையடைய செய்ய எங்களுக்கு வேண்டிய திடனை தந்துரலும் ஓ எம் நேசத்தாயே பிதாவாகிய சர்வேஸ்வரனின் பிரிய குமாரத்தியே நீர் இவ்வுலகில் இருக்கும் போது இடைவிடாது பக்தி பற்றுதலுடன் பரமபிதாவிடன் வேண்டியது போலவே இப்போதும் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக பரலோகப் பிதாவிடம் அன்றாடுவீராக பரமண்டலங்களில் இருக்கிற பிதா வாகிய சர்வேஸ்வரா எங்களை தயப்பு நிறுச்சியும் சுவாமி